வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா கடவுளின் நாடக அரங்கம் என்று இந்த உலகை ஏற்றுக்கொள் நாடக நாயகனாகிய இறைவனின் முகமூடியாக நீ இருந்து உனக்குள் அவனை இயங்க ஆம் கடவுளின் நாடக அரங்கம் என்று இந்த உலகை ஏற்றுக்கொள் நாடக நாயகனாகிய இறைவனின் முகமூடியாக நீ இருந்து உனக்குள் அவனை இயங்க விடு ஸ்ரீ அரவிந்தர் நன்றி வணக்கம்